ியை தே அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் முயற்சி தன்னம்பிக்கை இரண்டும் இல்லாதவன் உலகில் வாழ முடியாது முயற்சிக்காமல் நாம் எதையும் செய்யவும் முடியாது வானவில் தோன்றும் போது வானம் அழகாவதைப் போல் நமக்கு நம்பிக்கை தோன்றும் போது நமது வாழ்க்கையும் அழகாகிறது அதனால் நாம் கிடைத்ததே கிடைத்தபடி வாழ தயாராக வேண்டும் அழகு எது அழகானவர்களை நாம் அனைவரும் ரசிக்கிறோம் அழகாக இருக்க நாமும் ஆசைப்படுகிறோம் அழகாக இல்லை என்னும் ஒற்றை காரணத்துக்காக நாம் பலரையும் ஒதுக்குகிறோம் அழகு என்று நம்மை பிறர் ஏற்காவிடில் நம் மனம் வாடிவிடுகிறது எது அழகு சிவந்த நிறமா கூறான மூக்கா வேல்போன்ற விழிகளா பணப்பான உடல் அமைப்பா வண்ண வண்ண உடைகளா விதவிதமான சிகை அலங்காரங்களா விலை உயர்ந்த நகை அலங்காரங்களா இவைகளெல்லாம் அழகுதான் ஆனால் இவைகள் மட்டுமே அழகல்ல குழந்தைகளை அன்போடும் பண்போடும் அரவணைத்து வளர்க்கும் பெற்றோர்கள் அழகு அப்பெற்றோர்களை வயதான காலத்தில் பேணிக் பிள்ளைகள் மிக அழகு மனைவியை மட்டம் தட்டாத கணவன் அழகோ அழகு கணவனை விட்டுக் கொடுக்காத மனைவியோ அழகு பெண்களை கண்ணியமாக நடத்தும் ஆண்கள் அழகோ அழகு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் கண்ணியம் காக்கும் பெண்கள் அழகு செய்யும் தொழிலை திறமையுடன் செய்பவர்கள் அழகு தொழிலில் அறத்தையும் நேர்மையையும் இரு கண்களாக போற்றுபவர்கள் மிக அழகு கையூட்டு வாங்காத கைகளுக்கு சொந்தக்காரர்கள் அழகு பிறர் மனம் புண்படாமல் பேசும் அதரங்கள் அழகு பிறரை ஊக்கப்படுத்தும் சொற்களுக்கு சொந்தக்காரர்கள் அழகு சாலைகளில் விபத்து நேரா வண்ணம் பொறுப்புடன் வண்டி ஓட்டுபவர்கள் அழகோ அழகு பிறர் துன்பம் கண்டால் கலங்கும் கண்கள் அழகு அத்துன்பத்தை களைந்திட விரையும் கரங்களோ அழகோ அழகு சமுதாய மேம்பாட்டிற்கு உழைக்கும் மனிதர்கள் யாவரும் மிக அழகு பணிவாக இருக்கும் பண்பாளர்கள் யாவரும் அழகு மலர்ந்த முகமும் இனிய சொல்லும் கொண்ட மாந்தர்கள் எப்போதும் அழகு இதன்படி வாழும் மாந்தர்களா நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள்தான் உண்மையிலேயே அழகு எல்லோருக்கும் உதவிட வேண்டும் என்ற குணம் மிக அழகு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல கடுமையாக உழைப்பது மிக அழகு பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருத்தல் அழகு உறவுகளிடமும் நண்பர்களிடமும் அன்பாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ளுதல் அழகு வஞ்சகத்தன்மை சிறிதும் இல்லாமல் நற்குணத்துடன் பழகுவது மிக அழகு இல்லையென்று வந்தவர்களுக்கு முகம் சுழிக்காது தம்மால் முடிந்த உதவியை செய்வது அழகு பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி உதவிடும் நல்ல மனம் அழகு கற்றறிந்த சான்றோர்களின் நட்பு அழகு கற்றறிந்த சான்றோர்களின் நற்பண்புகள் அழகு அதுபோல நம்மை சுற்றியுள்ள இயற்கை அனைத்தும் மிக மிக அழகு காடுகள் மலைகள் பறக்கும் பறவைகள் விலங்குகள் இயற்கை காட்சிகள் அருவிகள் எல்லாமே அழகுதான் நம்மை சுற்றியுள்ள இயற்கையின் படைப்புகள் அழகு அழகான இயற்கையை நேசிப்போம் அழகான இயற்கையை காப்போம் அழகான நல் இதயங்களை வணங்குவோம் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி